ிாத்தாய தோத்ரவே கபயே ஜாய கிருஷ்ணாய கீதாமிருததுகே நம எல்லோருக்கும் குரு பூர்ணிமா புண்ணிய தினத்தை முன்னிட்டு சமஸ்த குரு பரம்பரையையும் பிரார்த்தனை செய்து உங்கள் எல்லோருக்கும் பரமபுருஷார்த்த சித்தி ஏற்பட வேண்டுமென்று பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறேன் இன்றைக்கு மீண்டும் நாம் சற்று இடைவெளிக்கு பிறகு கற்பவை கற்போம் என்கிற தலைப்பிலே நாம் படித்து கொண்டிருக்கிற கீதா சாஸ்திர விசாரத்தை தொடங்குகிறேன் கடைசியாக நான் பதினெட்டாவது அத்தியாயத்தினுடைய முதல் ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லியிருந்தேன் இப்பொழுது இரண்டாவது ஸ்லோகத்தை படித்து அர்த்தம் சொல்கிறேன் ீபகவ காமியனம் கமணம் சன்னியசம் கவயோவிது பிரஹுஸ்தியம் விச்சா பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் அர்ஜுனன் சன்னியசத்தினுடைய ஸ்வரூபத்தை அறிய விரும்புகிறேன் தியாகத்தினுடைய ஸ்வரூபத்தை அறிய விரும்புகிறேன் கேட்டிருக்கிறார் ஏனென்றால் இந்த இரண்டு சொற்களுக்கும் ஆங்காங்கே பொருள் மாற்றி மாற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே ஒரு தெளிவு தேவை என்று அர்ஜுனன் கருதுகிறான் ஆனால் பகவான் பொதுவாகத்தான் பதில் சொல்லப் போகிறார் நாம புரிஞ்சுக்கணும் கர்மத்தை முற்றிலும் விடுறது சன்னியாசம் என்றும் கர்மத்தை விடாம கர்ம பலன தியாகம் பண்றது அதுவும் லௌகிக பலன தியாகம் பண்றது விஷய சுக பலன தியாகம் பண்ணி ஆத்ம சுகத்தை பத்தின ஞானத்தை அடையறத்துக்காக விஷய சுக பலன தியாகம் பண்றது கர்ம பல தியாகம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் ஆக கர்மத்தையே விடுறது சந்நியாசம் என்றும் கர்மத்தை விடாமல் கர்மத்தின் விஷய சுக பலத்தை விடுறது தியாகம் என்றும் நாம பொதுவாக புரிஞ்சுக்கலாம் ஆனா அப்படி ஒரு விவஸ்த கிடையாது தியாகே நைக்கே அமிர்தத்துவமான சுகு சந்யாசோகாத் என்றெல்லாம் வேத மந்திரங்கள்லயே பார்க்கிறோம் நாம இருந்தாலும் நாம பொதுவாக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கருத்துக்களை மனசில் வாங்கிக்கணும் சந்நியாசம் அப்படின்னு நம்ம உபயோகப்படுத்தினா ஆசிரம சந்நியாசம் தியாகம்ங்கிறது கர்மயோகம்னே புரிஞ்சுக்கலாம் ஆஹா கர்ம சந்நியாசம் கர்ம இல்லத்தில் இருந்து கர்ம யோகத்தை பண்ணுறது இல்லத்தை துறந்து கர்மத்தை சந்யாசம் பண்ணுறது இப்படி ரெண்டா பிரிச்சு புரிஞ்சுக்கணும் நம்ம இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்ற விஷயத்தை பார்ப்போம் கவயகா கவயஹான்னா சாஸ்திரம் அறிந்த பெரியோர்கள் நன்றாக சாஸ்திரங்களை ஆராய்ச்சி பண்ண பெரியோர்கள் காம்யானாம் கர்ம நாம் நியாசம் சந்நியாசம் விதுகு காமிய கர்மங்களை எல்லாம் விட்டுவிடுறது அதுக்கு பேர் தான் சந்நியாசம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அறிந்திருக்கிறார்கள் விச்சக்ஷனாக சர்வகர்மபல தியாகம் தியாகம் பிராகுகு விச்சனாகனு சொன்னால் அவர்களும் சாஸ்திரத்தினுடைய உட்பொருளை நன்கு அறிந்தவர்கள் அக கவையகாங்கிற சொல்லுக்கும் விச்சக்ஷனாக அப்படிங்கிற சொல்லுக்கும் ஒரே அர்த்தந்தான் ரெண்டையும் சேர்த்தே படிக்கலாம் கேச்சித்து விச்சக்ஷனாக நிபுணாக கவையஹா பண்டிதாக கேஜித்து சப்ளை பண்ணிக்கணும் நாம் சில அறிஞர்கள் பண்டிதர்கள் சாஸ்திரத்தின் நுட்பத்தை அறிந்தவர்கள் சொர்க்கத்தை அடைவதற்கான கர்மங்களை எல்லாம் சாஸ்திரத்திலே உபதேசித்திருக்கிறது அதை காமிய கர்மங்கள் என்று சொல்லுகிறார்கள் அதை விட்டுவிடுவதுதான் சந்நியாசம் என்று அபிப்பிராயப்படுகிறார்கள் அவர்களே என்ன சொல்கிறார்கள் சர்வ கர்ம பல தியாகம் ஆனால் அதெல்லாம் செய்ய வேண்டும் என்று சில இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆக எல்லா கர்மத்தையும் அதாவது சர்வேஷாம் கர்மணாம் அப்படின்னு சொன்னால் அவசிய கர்த்தவியத்துவன விஹித்தானாம் நித்தியானாம் நைமித்திகானாம் செ ஆஹ் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற கர்மங்களை விடாம அதனுடைய பலனை சந்தியாவந்தனம் முதலான கர்மங்கள் விவாகத்துக்கு செய்ய வேண்டிய கர்மங்கள் இறந்து போனால் செய்கிற கர்மங்கள் இதெல்லாம் லௌகிக பலனை விரும்பாம சித்த சுத்திக்காக பண்ணுறதுக்கு பேரு தியாகம்னு பேரு அப்படின்னு சொல்கிறார் ஆகா சந்யாசங்கிற சொல்லுக்கும் பொருள் சொல்கிறார் காமிய கர்ம சியாச சர்வகர்மஃபல தியாக தியாக என்று இங்கே சொல்லியிருக்கிறார் இதைத் தொடர்ந்து நாம் நாளைக்கும் சிந்தனை செய்து பொருள் தெரிந்து கொள்வோம் ஸ்ரீபகவான் உச்ச காமியன கர்மம் நியாசம் சன்னியசம் கவயோ விது சர்வல தியாகம் பிரஹு தியாகம் விச்சணா எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பகவத்கீதை அருளுரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு ஒன்று இரண்டு இரண்டு என்ற எண்ணிற்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் ஹறிவும்